ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம கச்சரன் மகாத்மன் கரீயசே ப்ரமணோப்பே அனந்தேஷன்வாச சதசத் தரம் எது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை விஸ்வரூபமாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணரை அர்ஜுனன் தன்னுடைய பக்தி என்கின்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறான் பக்திங்கிற பாவனை ஆட்டிடியூடுன்னு சொல்லலாம் முதல்ல ஆச்சரியங்கிற ஆட்டிடியூடு அப்புறம் அடுத்தது ஃபியர் முதல்ல ஒண்டர் அப்புறம் ஃபியர் இப்போ டிவோஷன் இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தத்தை இப்போ பார்க்குறோம் பகவான் இடத்துல இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொன்னான் அர்ஜுனன் உன்னால் தான் இந்த உலகம் இன்புற்று வாழ்கிறதுன்னு சொன்னான் அதற்கு காரணத்தையும் மேலும் மேலும் பல விஷயங்களையும் இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்துகிறான் அர்ஜுனன் ஹே மகாத்மன் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு ஹே மகாத்மன் ஹே அனந்த ஹே தேவேஷ ஹே ஜெகன்னிவாச மகாத்மன்னா விஸ்வரூபந்தான் எல்லா பக்கத்திலும் இருக்கக்கூடிய தங்களை பெரும் வடிவமாக இருக்கின்றவரே சொல்லணும் ஹே மகாத்மன் பெரும் வடிவமாக இருக்கின்றவரே பெரும் சிறந்த வடிவம் அத்தகைய வடிவத்தை உடையவரே ஹே அனந்த எல்லையற்றவரே வரையறைகளுக்கு உட்படாதவரே ஹே தேவேஷ தேவர்களுக்கெல்லாம் தலைவரே ஹே ஜெகந்நிவாச இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் எல்லா பொருளிலும் வியாபித்திருக்கின்றவரே பிரம்மனோபி ஆதி கர்த்தரே பிரம்மதேவன் அவருக்கும் ஆதி கர்த்தாவாக இருக்கின்றவரே கரீயசே கரீயசேன்னா மிக சிறந்தவர் மிக பெரியவராக விளங்குகின்றவரே தே உன் பொருட்டு எதனால்தான் சித்த சங்கங்கள் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்க மாட்டார்கள் ந அவர்கள் ஏன் உன்னை வணங்க மாட்டார்கள் கஸ்மாத்து தே ந யாது காரணம் உன்னை அவர்கள் வணங்கத்தான் மாட்டார்கள் அப்படின்னா எல்லா நன்மைகளையும் முன்னிட்டு உன்னை வணங்கத்தான் செய்வார்கள் அர்த்தம் யாரு வணங்குகிறவர்கள்னா சித்தசங்காக முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோமே முப்பத்தாறா ஸ்லோகத்தில் சர்வே நமசந்திச்ச சித்த சங்காகா அவர்கள் ஏன்தான் வணங்க மாட்டார்கள் அத்தகைய சிறப்பு பெருமை உம்மிடத்தில் இருப்பதால் அவர்கள் நன்றாகவே வணங்கத்தான் செய்வார்கள் அப்படிங்கிறது கருத்து ஏனென்றால் பிரம்மதேவருக்கும் தாங்கள் ஆதி கர்த்தாவாக இருப்பதால் மிகப்பெரியவராக இருக்கின்றதால் எனவேதான் அவர்களுக்கு ஆனந்தம் உண்டாகிறது என்கின்ற காரணத்தாலும் அவர்கள் வணங்குவது மிக பொருத்தமேதான் அத்தஹாஸ்தானே எனவே அது மிக பொருத்தமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான் தொம் அக்ஷரம் சதசத்து தரம் எத்து இறைவனை வணங்குவதற்கான தகுதி இறைவனிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை காரணத்தோடு சொல்லுகிறார் துவம் தாங்கள் அக்ஷரம் அழியாதவர் சதசத்து சத்துன்னு சொன்னால் தோற்றத்தில் அனுபவத்தில் இருக்கக்கூடிய பெயர் வடிவங்கள் பூமிங்கிறது ஒரு பொருள் அதற்கு ஒரு சொல் இருக்கு ஆகவே ஆகாசம்னு சொன்னால் அதை பற்றி நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஆக நிறைய சொற்கள் பொருள்லாம் இருக்குது ஆகவே சத்துன்னு சொன்ன காரியம் ப்ராடக்ட் இஃபெக்ட் அப்படின்லாம் சொல்லலாம் அசத்து அசத்துன்னு சொன்ன காரணம் அசத்துனா இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை நாம ரூபங்களின் இன்மை இந்த நேம் ஃபார்ம் இருக்கு பெயர் வடிவங்களுடைய இல்லாத தன்மை தங்க கட்டியில வளையல் செய்கிற பெயர்லாம் இல்லாத தன்மை வடிவம் இல்லாத தன்மை இருக்கு ஆனால் தங்கம் இருக்கு அதை போன்று இறைவன் காரிய ரூபமாகவும் தங்கம் நகையாக வெளிப்படுவதைப் போல சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கிறார் காரியமாகவும் காரணமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அது இரண்டையும் விட்டு பிரிக்க முடியாத அழியாத பொருள் சோபாதிகம் பிரம்ம வடிவங்களோடு கூடியிருக்கின்ற இறைவன் பெயர்களோடும் வடிவங்களோடும் கூடியிருக்கின்ற இறைவன் பெயர்களோடும் வடிவங்களோடும் கூடியில்லாத இறைவன் வேதாந்த சாஸ்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றவர் அக்ஷரம் இவை அனைத்தும் இதுவே அழியாத பொருள் ஓ கார்கி என்று யாஜ்ஞவல்யர் சொல்லுவதைப் போல அனைத்தும் தாங்களாகவே இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல அவைகளுக்கெல்லாம் மேற்பட்டவர் தற்பரம் தாபியாம் சதசத்பியாம் அந்த இரண்டுக்கும் அந்த சத்துக்கும் அசத்துக்கும் அப்பாற்பட்ட தோற்றத்துக்கு வந்திருக்கிற தோற்றத்துக்கு வராத பெயர் வடிவங்கள் இவைகளையும் தாண்டியவர் தாங்கள் ஆகவே காரியமும் தாங்கள் காரணமும் தாங்கள் காரிய காரணத்தை கடந்த நிர்குண பரபிரமும் தாங்களே தற்பம் எது பரம் தத்து துவம் அப்படிங்கிறார் எது இவைகளெல்லாம் கடந்ததாக மேலானதாக இருக்கிறதோ அதுவே தாங்கள் ஆக அக்ஷரம் பிரம்மன்னு நிருபாதிகம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறதே அதுதான் இங்கே நாமரூபத்தோட கூடி சகுண பிரம்மமாகவும் சோபாதிக பிரம்மமாகவும் விளங்குகிறது ஆகவே தங்களை எவ்வளவு வணங்கினாலும் போதாது தங்களை எல்லோரும் வணங்குவது மிகச் சிறப்புடையதே ஆகும் அப்படின்னு இது ஒரு விதமான ஸ்தோத்திரம் எல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது பூஜையில் பகவானை நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் அவரை பிரதட்சிணம் பண்ணி அவரை நன்றாக நமஸ்காரம் பண்ணணும் பிரார்த்தனை நமஸ்காரம் பண்ணணும் பிரதக்ஷம் நமஸ்காரம் ஸ்தோத்திரம் பிரார்த்தனை இது வழிபாட்டில் முக்கியமான அம்சங்கள் பூஜைகளெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி இல்லாட்டி பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் பிரார்த்தனை பண்ணுறது இப்படிலாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறது அந்த கோணத்தில் தான் இங்கே அர்ஜுனன் இதையெல்லாம் சொல்லுகிறான் நாமும் இதை பூஜையில ஸ்லோகங்களா பயன்படுத்தலாம் அவ்வளவுதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் மகாத்மன் கர்த்தே அனந்த தேவேசகிவாச ம் அக்ஷரம் சதசரம் எத்து